இல்லை ஓடி கோயில் கல்யாண நந்தா கண்டி கல்லாம க்கா நீ சாப்பிட்டு தெரியுமா கோடி பொறுக்கு தெரியுமா போட்டு சூப்பு தெரியுமா I love you. அதுக்கு முன்னால கொஞ்சம் அஞ்சு பூசி குடிச்சுட்டா மனசுக்குள்ள கேட்குது என்ன நானும் பார்த்துட்டா உடம்பு முழுக்க கூசுது ய Le